सच्चिदानंदरूपाय तापत्रय சச்சிதானந்த விஷ் தாபத்தய விநா சூரியோனா கவஷவருஜம் பூராத்மா சர்வூத்தி பதிர்பூஜா பி மேவன் ஸ்ரீகிருஷ்ணர் ஒத்தவருக்கு மேலும் ஒரு பக்தன் எப்படியெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் நியமங்கள் என்பதை உபதேசம் பண்ணுகிறார் இங்கே என்ன சொல்கிறார் மே பூஜா பதானி என்னுடைய பூஜைக்கு உரிய ஸ்தானங்கள் பதானினா ஸ்தானானின்னு அர்த்தம் பத்ர பூஜா ஸ்தானானின்னா மங்களகரமான பூஜைக்குரிய இடங்கள் அப்படிங்கிறார் அவ்வாறு பூஜை பண்ணால் அது சந்தோஷத்தை கொடுக்கும் துக்கத்தை நீக்கும்னு தாத்பரியம் சூரியனில் பகவானை பூஜை பண்ணலாம் ஒன்று அக்னியில் பூஜை பண்ணலாம் ரெண்டு மூன்றாவது பிராமணனில் பூஜை பண்ணுறது பிராமணன் பகவானுடைய ஸ்வரூபமாக இருக்கிறான் பூலோகத்தில் இருக்கிற தேவத்தை அப்படின்னு பேர் பிராமணன் சொன்னால் அனுஷ்டானங்களை பண்ணி கொண்டு அத்தியனம் இருக்கிற பிராமணன் ஆக பிராமண ஜாதிங்கிற அர்த்தத்தில் இல்லை பிராமணனுக்குள்ள தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தால் भगवान பகவான் இருக்கிறார் வேத சிவோ சிவோ வேதா வேதாத்யாயி சதா சிவா தஸ்மாத் சர்வ பிரயத்ன வேதாத்தியாயின அர்ச்சையேத் என்று ஜெய்மினி மகர்ஷி சொல்லியிருக்கார் ஆகவே வேதந்தான் பகவான் பகவான் தான் வேதம் ஆகவே வேதத்தை அத்தியனம் பண்ணுறவனை நன்றாக முயற்சி பண்ணி அவனை மதிச்சா அவனுடைய அந்த இதுவும் நமக்கு அந்த அத்தியனத்தினுடைய அவருடைய அனுஷ்டானத்தினுடைய பிரயோஜனங்கள் நமக்கு கிடைக்கும் ஆகவே பிராமணனிடத்தில் பகவான் இருக்கார் அதுக்கு பகவான் கிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்கிறார் மகாபாரதத்தில் அந்த ராஜசூய யாகத்துக்கு வரக்கூடிய பிராமணர்களுடைய பாதங்களையெல்லாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் ருக்மிணியும் சேர்ந்து அலம்புகிறார்கள் அவர்களெல்லாம் உட்காந்து வைக்கிற போது கிருஷ்ணர் சொல்கிறதாக ஒரு ஸ்லோகம் சொல்கிற வழக்கம் உலகமெல்லாம் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டது தெய்வம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மந்திரம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டது ஆகையினால் பிராமணன் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி தர்மத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களை ஸ்ரீகிருஷ்ணர் புகழ்ந்து பேசுகிறார் தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வத்தம் தன் மந்திரம் பிராமணாதீனம் பிராமணோ மமதேவதா என்பது தான் அந்த ஸ்லோகம் பிராமணர்களுக்கு ஆகாரம் எல்லாம் பண்ணி வச்சு அவர்களுடைய அந்த உச்சிஷ்டமான அந்த இலைகளையெல்லாம் கிருஷ்ணர் தன்னுடைய வஸ்திரத்தில் எடுத்துகிட்டு போனதாக சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் பிராமணனிடத்தில் என்னை பூஜை பண்ணலாம் காவஹா பசுமாடுகளிடத்தில் என்ன பூஜை பண்ணலாம் வைஷ்ணவா விஷ்ணு பக்தர் அவனிடத்தில் என்ன பூஜை பண்ணலாம் ஹம் ஆகாஷத்தில் ஆகாஷ தத்துவமாக ஸ்ரீகிருஷ்ணரை நினச்சி பாவனையாக பூஜை பண்ணலாம் மறுத்து காற்றில் ஜலம் தண்ணீரில் பூஹு பூமியில் ஆஹ் பஞ்சபூதங்கள்லேயும் பகவான் இருக்கிறதாக பூஜை பண்ணலாம் சர்வ பூதானி இந்த கோவில்கள் எல்லாம் பூஜை பண்ணுறபோது யாகங்கள் குண்டங்களில் ஆகாஷ தத்துவத்துக்குன்னு ஒரு அக்னி இருப்பார் ஆகாசத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற அக்னி காற்றை ரெப்ரசன்ட் பண்ணுற அக்னி வாயு அக்னி அதுதான் பஞ்சாக்னிங்கிறது அங்கே வந்து பஞ்சபூதங்கள் தான் அப்போ எல்லாத்தையும் ரெப்ரசன் பண்ணுற அக்னியாக வச்சுருப்பார் எல்லாம் அக்னி ரூபமாக அந்தந்த பூத்தத்தை ரெப்ரஸன்ட் பண்ணுறது ஆத்மா தன்னிடத்துலேயே பூஜை பண்ணலாம் என்னிடத்துலயே பகவான் இருக்கார்னு சொல்லி இதுக்கு பேர் தான் அகங்கிரகோபாசனை ஆத்மாவிலே பூஜை பண்ணலாம் சர்வபூதானி எல்லா சரீரங்களையுமே பூஜை பண்ணலாம் அது நாய் சரீரமாக இருந்தாலும் சரி பசு சரீரமாக இருந்தாலும் சரி எல்லா சரீரங்களும் விரக்ஷரீரங்கள் பக்ஷி சரீரங்கள் எல்லா சரீரத்திலேயுமே பகவான் சைதன்ய ரூபமாக இருக்கார் அஹத் தொய் மெய் சானியத் திரைக்கோ விஷ்ணு ஏகோ விஷ்ணு மகத் பூதம் பிதக் பூதான்யநேகசா திரீன் லோகான் வியாபிய பூதாத்மா புங்கே விஸ்வபுகவிய அப்படின்னு சொன்னதுனால எல்லா சரீரங்கள்லேயும் பகவான் இருக்கார் அப்படி பூஜை பண்ணலாம் ஆஹ சூரியன் அக்னி பிராமணன் காவகா வைஷ்ணவ பஞ்சபூதங்கள் பத்தாச்சு அதுக்கப்புறம் ஆத்மா சர்வூதானி சர்வாணி ஷரீராணின்னு அர்த்தம் ஆ பன்னெண்டு இடம் ஸ்தானங்கள் சொல்க்கார் பத்ர பூஜா பதானிமே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இது அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் சூரியோக் நிர்பிராமணோவம் மருஜ்ஜலம்